பாடம் முப்பத்தி மூன்று பெண்கள் பலவீனர் ஆகியோரிடம் நல்ல நடந்து கொள்ளுதல் அவர்களுக்கு நன்மை செய்தல் இரக்கம் காட்டுதல் இறை விசுவாசிகளுக்காக உன் இறக்கைகளை தாழ்த்துகிறார்கள் பதினைந்தாவது அத்தியாயம் எண்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் அவர்கள் தங்கள் இறைவனிடம் அவனது பொருத்தத்தை நாடியவர்களாக பிரார்த்தித்துக் கொண்டிருப்பவர்களிடம் பொறுமையாக ஆக்கிக் கொள்வீராக வாழ்க்கையை விரும்பியவராக அவர்களை விட்டும் உமது பார்வையை திருப்பிவிடாதீர் பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் எனவே அன்னாரை நீர் கடிந்து கொள்ளாதீர் மேலும் யாசி போரை விரட்டாதீர் தொன்னூற்றி மூன்றாவது அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்தாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் தீர்ப்பை பொய்யென்று கூறுபவனை நீர் பார்த்திருக்கிறார் அவன் தான் மிரட்டி விரட்டுகின்றான் மேலும் வரியவரின் உணவை அளிக்கும்படி தூண்டுவதில்லை நூற்றி அத்தியாயம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாவது அவசனங்கள்